जननी सर्वमंगला ீகோ மாமனோம் வந்தே குஞ்சானா தேவீஸூயம் விபுர்வேத பாரை சேவ்வா சரஸ்வத்துஷா முதைவீம் கமல कोटि भजे बालाकोटिप्रतिभां त्रिनें भजेह भुवनेश्वरीलमल्ये शिवे सर्वाधि शरण्येत्र्यंबे गौरी नारायणी नमोस्तु सृष्टिस्थि विनाशा शक्तिभूते सनातनी गुणाश्रिए गुणमए नारायणी नमोस्तु नमोस्तुते ீ பரிணேரவி நாராயணி நமோஸ் யாத்திருப்பே நமஸ்தை நமஸ்தை நமோ நமதக்ஷிணாந்திர ஐபாயன முனீந்திரம் ஷீசங்கமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூ சனோஸ் ஓ அகண்டமண்டம் வீணராச்ச யகோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவரோவ் வாஹமஸ்மி பிராந்திரவா மோ பாகு பிரௌியம் துக்கம் வுடபாதாச்சியார் ஜீவாத்ம பரமாத்மா அபேதத்தை நன்றாக சித்தாந்தம் பண்ணுகிறார் ஜீவாத்ம பரமாத்மா அபேதத்துக்கு கட்டாகாச மகாகாச திருஷ்டாந்தத்தை வைத்துக் கொண்டும் அப்புறம் ஸ்வப்ர திருஷ்டாந்தத்தை வைத்தும் நிரூபணம் பண்ணினார் அது மாத்திரமல்ல ஜீாத்ம பரமாத்ம அபேதம் மாத்திரம் சித்தாந்தம் பண்ணல ஜீவாத்ம பரமாத்மா அபேதம் வந்து பிரம்மன்ல ஏற்படுறது பிரம்மன் பிரம்மன் தான் இருக்கு பிரம்மன்ல ஜீவாத்ம பரமாத்வ பரமாத்மத்துவம் கல்பித்தம் ஜீவாத்மத்துவம் பரமாத்மத்துவம் பிரம்மணி அத்தியஸ்தம் கல்பித்தம் ஜீவாத்மாவாக இருக்கும் தன்மை பரமாத்மாவாக இருக்கும் தன்மை பிரம்மத்தில் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது சுத்தைத்தியூர் சப்தத்தை உபயோகப்படுத்த ஆக பரமாத்மாங்கிறது மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஜீவாத்மாங்கிறது அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் இல்லாட்டி இன்னொரு பாஷைகளை சொல்லணும்னா யாவம் பரமா அவிதாவம் ஜீவாத்மா வாஸ்தே கிடையா மித பரமாத்மீவாத்மட்டம் மிதிய ஆகா மகாகாசங்கிற வார்த்தையை எதனால உபயோகப்படுத்துகிறோம் ஹட்டாகாசங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனால தான் மகாகாசங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுறது நமக்கு இல்லாட்டி அது மகாகாசங்கிற சப்தமே தேவையில்லை ஆகவே மகாகாசம் ஹட்டாகாசம் இந்த ரெண்டுமே வாஸ்தவமாக கிடையாது இருக்கிறது ஆகாசம் அதில் என்ன மகாக்காசம் ஹட்டாக அல்பாக்காசம் பூர்ணாகாசம் அதே மாதிரி ஆத்மாவில் என்ன பூர்ணாத்மா பூர்ணாத்மா கிடையாது ஜீவாத்மா பூர்ணாத்மா பரமாத்மா பூர்ணாத்மா கிடையாது எல்லாம் வந்து அக்ஞான கல்பித்தம் என்னது அக்ஞானேன் ஆவிரம் ஜானம் जन्तवः தின முவீதன் சுண்தம் நாஷித்தமனா பிரயத்து தரம் துத்தய்தன்தான்னராம நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் அப்படிலாம் நிறைய பார்த்துருப்போம் கீதா சாஸ்திரத்தில் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க கீதா சுகீதா கர்த்தவியா கிம் அன்னைகி சாஸ்திர விஸ்தரம் கீதையவே நல்லா படித்தா போருமே மற்ற சாஸ்திரமெல்லாம் படிக்கணுமா என்ன அப்படின்னு ஒரு கீதைக்கு ஸ்தோத்திரத்துக்காக சொல்லியிருக்க மற்ற சாஸ்திரத்தை படித்தா தானே கீதையோட பகிமையும் தெரியல கீதா அதனால்தான் அவர் சொல்ல சொன்னாலும் விஷயம் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காரு கீதா சுகீதா கர்த்தவியா கிம் அந்நேகி சாஸ்திர விஸ்தரேகி யாஸ்வயம் பத்மநாபஸ் முகபத்மாத் தினிஸ்திருதா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமுகத்திலிருந்து வந்தது வேற சாஸ்திரம் படிக்கணுமா என்ன அப்படின்னு ஏன்னா நான் எல்லா சாஸ்திரம் சாரத்தை புரிஞ்சுட்டு கீதையை மனசில் வச்சுட்டு இருந்தாலே பெரிய பலம்னு அர்த்தம் அவ்வளோதான் உங்களுக்கு மாண்டூர்க்கே கார்கே எல்லாம் மறந்து மறக்காக மாட்டி மறக்கலான்னு தாத்பரியு நினைச்சுக்காய் சொல்றது வந்து ஒன்னாவது ஒழுங்கா இருக்கணும் இல்லையா ஏதோ ஒண்ணு ஏகஸ்பின் ஜென்மனி ஏக்கா வித்யான் ஒரு ஜென்மாவில் ஒரு வித்தியாபத்தில ஸ்பெஷலிஸ்ட் சில பேர் ராமாயணத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லையா ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இது வலதுகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு சிலது கண்ணுக்கு தான் வரல ஆகியனால ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு அண்ணா அதில் தான் அவங்களுக்கு பண்ண வேண்டிய அதிலையே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது முடியவே இல்லை ஆனால் ஜென்ரலாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எல்லா டாக்டருக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணுமே அப்புறம் தானே இதெல்லாம் பண்ண முடியும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது அது மாதிரி கீதையில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் திருக்குறளில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் என்ன அப்புறம் வந்து இந்த மாதிரி உபனிஷத்துக்குள்ள ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் ஆனால் அதுல இது பண்ணால் அதனுடைய தரம் கூட தான் சொல்லும் சந்தேகம் கிடையாது அப்போ இதை சொல்லிவிட்டார் அப்புறம் இன்னொரு கருத்தையும் சொல்லிவிட்டார் சரி உபாதி இருக்கு உபஹிதம் இருக்குது துவைத்தம் இன்னும் போகலையே அப்படின்னா உபாதி வந்து வாஸ்தவம் இல்லை வந்து கடைசியில் பார்த்தா எல்லாம் வந்து மாயை அப்பாது உபாதி உபாதி மாயா மாயா என்ன இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை மிச்சியா அது சத்தியத்துவம் அதுக்கு இல்லை அது தெரியறதுங்கிறதுனால அதுக்கு சத்தியத்துவம் வந்துடாது அதை பார்த்தோம் நம்ம அந்த ஒரு ஸ்லோகத்தில் அதை பார்த்தோம் அதாவது துவயோர் துவையோர் மதுஞானே பரம் பிரம்ம பிரகாசிதம் ப்ரிசிவியா முதலே செய்வ விசா காசிர சங்காத்தாஸ்வப்னவத் சர்வே ஆத்மாய விசர்ஜிதா ஆதிக்கே சர்வசாமியவா நோபபக்திருத்ததே இப்போதான் இந்த புத்தகத்தை பார்க்கறதில்லை உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தத்தை நான் கவனிக்கிறது இல்லை அதில் வந்து இப்போ நேற்றுக்கு நான் சொன்ன ஒரு வித்தியாசம் இருக்குறதுக்கு என்ன சொன்ன உபதேசிக்கு வேறாகு போட்டுருக்கு சிருஷ்டிக்கு முன்னு போட்டிருக்கு அது தப்பு அடிச்சுன்னு அடிச்சுட்டு முன் யாருன்னா சிருஷ்டிக்கு முன் வேற வார்த்தையை எதோட கண்டறிட்டாரு தெரியுமோ பிராகுத்பத்தே ரஜம் சர்வம் தேனாசம் திருபணஸ்மிருதா அப்புறம் வந்து பிராகுத் பத்தேக பூர்வம் இங்கே வந்து பிராகுபத்தேகே உற்பத்தேகே பிராகு பித்தம் ஜீவத்துவம் ஜீவாத்மனோ பிருத்தம் சொன்ன முன்னால் சொன்ன முதல் ஸ்லோகத்துக்கு இது விரோதம் ஆயிடும் புரியுறதோ விரோதம் புரியணும்னா ரெண்டும் தெரிஞ்சாதானே விரோதம் புரியும் முதல்ல என்ன சொன்னார் உபாசனி வர்த்த வந்து என்ன நினைக்கிறான் ஈஸ்வரனை பூஜை பண்ணணும் என்ன நான் இப்ப வந்து ஜாத பிரம்மன்ல இருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாலே புறக்கிறதுக்கு முன்னாலே அஜாத பிரித்திருஷ்டிக்கு முன்னாலும் பூர்வம் அப்படி பிரலய காலேசி ஆசி அப்படி சொல்ற குரூப் இருக்காங்க ஆனா முதல்ல என்ன பிராகுத்தே அஜம் உற்பத்தேகே பிராகு அஜம் ஆனால் சங்கராச்சாரியர் அப்படி சொல்லலை இங்கே பிராகுத் பத்தேகைக்கு அர்த்தம் சொல்கிற போது அப்படி சொல்லலை என்ன சொல்றார் கர்மகாண்ட உபதேசா பிராக் கர்ம என்ன சொன்ன காண்ட உபதேசா பிராக் பூர்வம் ஞானக உபரிஷத்து உபதேசத்துக்கு முன்னால் கர்மகாண்டத்தில் யாரொரு பிருதத்துவ சிருஷ்டியானது சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி எடுத்துட்டு இருக்கார் உற்பத்தி சப்தத்துக்கு உபதேசம் சொன்னேன் உற்பத்திய உற்பத்தினே அர்த்தம் பண்ணினாலும் பெரிய தோஷம்னு வந்துடாது ஆனா சங்கராச்சார்த்தம் சொல்லலை அப்புறம் இன்னொரு மீனிங் சொல்ற சங்கராச்சாரிய அதைச்சி உக்கமேவம் பிரக்கீம் தடவை த ஆசித்தம் பயிதி தாம்பிய விற்பேட்சீவோ பித்தம் எத்தித் வாக்கியே கமியமான அது அதிவு உத்திர உற்பத்திக்கு முன்னால ஜீவாத்ம புசத்தம் இருக்கா முதல்ல சொல்றது அப்படி சொல்லலை ரெண்டு அர்த்தம் பண்ற உற்பத்தே பிராகுக்கு ரெண்டு அர்த்தம் உபனிஷத் பாக்கிய உபதேசாது பூர்வம் அப்படி ஒரு மீனிங் சொல்ற அப்புறம் என்ன சரி பரவாயில்லை உற்பத்திக்கு முன்னாலேயே வச்சிருக்குன்னு சொன்னாலும் கூட அது கவுனம்தான் ஸ்ருதியில் உற்பத்திக்கு முன்னாலேயும் பேதம் சொல்லி இருந்தால் அது கவுனம் தான் சொல்லி நீங்கள் ஞாபகம் பிராகுத்தே ரஜம் பிராகுத்பத்தேகே ஜீவாத்மனோஹோதத்வம் ரெண்டையும் அதில் வந்து விரோதம் வராமல் அர்த்தம் பண்ணணும் இல்லாட்டியும் சமன்வயம் ஆகாது சேரா அதனால் ரெண்டாவது மீனிங் அவர் பின்னால் தான் சொல்றார் அது வந்து ஒன்னாக போறதுங்கிற அர்த்தத்தில் தான் முதல்ல சொல்லி இருக்கு ரெண்டாக சொல்லியிருக்கு பிரித்து சொல்லியிருக்குன்னு சொல்றார் சரி அப்போது இது மாத்திரம் இல்லை ரெண்டையும் பார்த்துட்டோம் ஜீவாத்ம பரமாத்ம அபேதம் நன்றாக ஆகாச திருஷ்டாந்தத்தினால நிரூபணம் செய்யப்பட்டது அது மட்டுமல்ல இந்த ஜகத்து மித்யா என்பதும் நிரூபணம் செய்யப்பட்டது அதாவது கா சங்காத்தாக எல்லாம் சங்காதங்களெல்லாம் ஆகாஷவத்து சாத்தோம் ஸ்வனவத்சர்வே ஆமா மாய விசர்ஜித இது நீக்கப்பட்டது ஆக ஜகத்து நீக்கப்பட்டது ஜீவேதும் நீக்கப்பட்டது ஜீவ பரமா அபேதே நீக்கப்பட்டது ஜீவாத்ம பரமாத்மேதேகிருத்தம் பண்ணப்பட்டது ஜீவஜீவேதா அப்படி நிஷேதக் அப்புறம் என்னது ஜெகதபி நிஷேதக் அதெல்லாம் வந்து ஸ்ருதி பிரமாணம் யுக்தி முதல்ல யுக்தி பிரமாணத்தை உபயோகப்படுத்தி நீக்கிவிட்டார் ஸ்ருதியை புரிய வைக்கிறதுக்கான யுக்தியை சொன்னார் அப்புறம் ஸ்ருதியெல்லாம் கோட் பண்ணுற கடைசியாக பார்த்தோம் நம்ம பவிஷ்யத் திருத்தியா கௌனம் தத்து முக்கியத்துவம் ஹி நைச்சியத்தே ஆகையினால அதெல்லாம் பின்னால ஏக்கமாக பொறுத்தனால உபதேசத்துக்கு சொல்லப்பட்டது இன்னும் வரக்கூடிய வாக்கியங்கள் சொல்லப்போது நம்ம இதை கூட பார்க்கலாம் இந்த வைத்திய பிரகடன கையில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பார்க்கலாம் உபதேசம் எத்தனா நம்பர் பதினெட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கணும் உபதேசாதயம் வாதகா அப்படின்னு ஒண்ணு வரும் ஸ்லோகம் இருந்தது ஆகம பிரகடனத்தில் இருக்காரு அப்ப ஆகம பிரகடனத்துல பதினெட்டு பார்த்துங்க அந்த ஸ்லோகத்தை பார்த்தாதான் நமக்கு இதா இருக்கு விோ வித்து கல்போனி ஐய கல்பாத்த நீங்க அம் பிரபஞ்ச மாயாரஜ்ஜு சவத் திஷ்விக்கோவிக்கோ உபதேஷனா சிஷயாஸ் உபதேஷக்காரியேட்டு ஜானே நிறைய ஜாத்தை பரமா அங்கம் அண்ண கிரடைய ஆஹ இது பயணம் துக்கியம் நுஜ் முக்கியவொல்லை எது ஜீவோ ஜீவரத்மனோ முக்கியமா சொல்லலுட் இனி அடுத்த ஷ்லோகத்தை பாப்பாங்க ஃுலிங்க சிச்சோ உயஞ்சன மூல்லோோவிஃலிங்கா ियास्ति पार्ता भेद अ உபநிஷத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் முண்டக்கோபனிஷத்துல எல்லாம் பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவாத்மாலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கே அதுக்கெல்லாம் என்ன எதை எந்த அர்த்தத்தில் நீங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லுவீர்கள் அப்படி இந்த பேதஸ்ருதிகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அர்த்தம் சொல்லுவீர்கள் பேதஸ்ருதிக்கு தாற்பயம் இருக்கா இல்லையானா தாற்பரியம் இருக்கப்பா இல்லைன்னு யார் சொன்னால் பரம தாத்பரியம் இல்லை கௌன தாற்பயம் இருக்கே தவிர முக்கிய தாத்பரியம் இல்லை இதெல்லாம் சாந்தோக்கிய உபரிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் வருகிறது இந்த மந்திரங்கள் எல்லாம் அந்த அஞ்சாவது மந்திரம் இது ஆறாவது அத்தியாயத்தில் சாந்தோக்கியம் ஆறாவது அத்தியாயம் மந்திரத்தை நான் சொல்றேன் பாரு இது வந்து எ சௌமியனாவது மந்திரோமே மருத்துப்போமே மிக சத்தியம் எமியே த மருலோக விஃுலிங்கா மருலோக நிருத்து மண் லோகம் விருது வந்து இரும்பு அந்த மிருத்து உதாரணம் மண் இரும்பு உதாரணத்தை ஸ்வேதகேத்துவுக்கு ஆருணி உபதேசம் பண்ணுற சாந்தோக்கிய உபரிஷத்தில் வர்ற மந்திரம் இது மண்ணுனால ஆன பொருள்கள் எல்லாம் மண்ணு தான் அந்த வார்த்தை அந்த சொல்லும் பெயரும் தான் ரூபமும் தான் நாமமும் ரூபமும் தான் தோற்றம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் அந்த அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு விக்காரத்தினால அதுக்கு பேர் வச்சிருக்கு காமிச்சு காரியல காரணத்தை புரிய வைக்கிறதுக்காக அந்த உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு நம்மள எல்லாம் காரியம் மாதிரி காமிச்சு பிறகு காரணமா பிரம்மனை காமிச்சு காரணத்து தன்யமா காரியம் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக அப்படி திருஷ்டாந்தங்களை எல்லாம் அவர் உபதேசம் பண்ணிருக்காரு அப்புறம் வந்து முண்ட கோ ரெண்டாவது முண்டக்கம் முதல்ண்டம் முதல்ந்திரத்தில் சத்யம் யசாக்ரே சுதீப்தா பாவகார் விஸ்வலிங்கா சஹசிரசிரபந்தே சரூபா அப்படி அங்கேயும் சொல்லியிருக்கு நெருப்பிலிருந்து பொறிகள் வர்ற மாதிரினெல்லாம் சொல்லியிருக்கு ஆக இந்த வாக்கியங்கள் எல்லாம் இன்னும் கூட நம்ம நிறைய எடுத்துக்கலாம் எங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு ஒரு கருப்பாக ஒரு என்னது அஜா மே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி கும் ஸ்வரூபாம் மாயக்கே ஒரு பேர் அஜா மாயக்கே அஜான் பேர் அது தமிழில் வந்து ரெண்டு ஆடுன்னு அர்த்தம் பண்ண முடியும் அஜான்னு சொன்னால் ஆடு பெண் ஆடு அஜகான்னு ஆணாடு ஒரு மந்திரம் சொல்கிறது அஜா மே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தீகும் இது வந்து இந்த லோகித சுக்ல கிருஷ்ணான் சத்வரஜமோ குணம் லோகிதன்னு சொன்னால் செகப்பு சுக்லன்னு சொன்னால் வெள்ளை கிருஷ்ணான்னு சொன்னால் கருப்பு இந்த மூணு கலந்த ஒரு ஆடான் அப்படி பார்க்குறதுக்கு பார்த்து ஆடுங்கிற மாதிரி சொல்றது மாயாசக்தி அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீகும் ஸ்வரூபாம் தன்ன மாதிரியே திரிகுணாத் சிருஷ்டியை பண்றது ஆடுங்கே நாம் புக்தோ அது எதையும் அனுபவிக்காம பேசாம இருக்கு இது பரமாத்மா அப்புறம் வந்து சமம் விரும்பம் பருஷஸ்வா தோர்பிப் பலம் ஸ்வியனீதி சனே விரஷோமோ நீஷையோச்சு பசியமீதோக்க முண்டகோபனருக்குஷத்துல இருக்கு எல்லாம் ஒரு மரத்தில் இருப்பறவைகள் அப்படின்னா என்ன இந்த சரீரம் ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா அதனால தான் பிரிச்சு சொல்லிட்டே அந்த நீ ஜீவன் வேற உள்ளுக்குள்ள உயிருக்கு உயிரா ரெண்டும் இருக்குன்னா உயிரும் இருக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறதும் இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா உயிராக்கு உயிரா இருக்கிறது உயிர் என்ன அந்த உயிருக்கு உயிராக இருக்கிற உயிரான பொருளை புரிஞ்சுட்டா இந்த உயிருக்கு உயிர்னு சொல்கிற போது இந்த கீழே இருக்கிற உயிர் இருக்கேன் அந்த உயிருக்கு உயிர் போயிரு அப்படிங்கிறாங்க உயிருக்கு உயிர் அறிவுக்கு அறிவுன்னு சொல்றோம் அறிவுக்கு அறிவு உணர்வுக்கு உணர்வு வச்சுக்கிறோம் வச்சுக்கணும் அறிவுக்கு அறிவு தான் அறிவு அறிவை அறிகின்ற அறிவை அறிந்து அறிவாவது அறியாமையாவது தாய்மாரர் பாடலையா அப்பாலும் என்ன ஒரு என்ன இதனை அறிந்தார்கள் அறியார்கள் அறியார்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் அறிவாவது ஞாபகம் ஏது அறி அவனின்றி ஓரளவும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமையாவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மௌனமொழி இருந்தது யார் என் போல் உடலெல்லாம் வாயாய் பிதற்றுபவர் யார் பாடு உண்மையை புரிஞ்சு விட்டா அறிவாவது ஏது அறியாமையாவது அதே மாதிரி இந்த உயிருக்கு உயிரை புரிஞ்சு விட்டா அதுக்கப்புறம் உயிரை மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு அத்வைத சித்தாந்தம் சொல்றது அப்புறம் உயிருக்கே உயிர் போயிடுறது அந்த உயிர் தான் உயிர் அப்புறம் அது உயிருக்கு உயிர்ற ஸ்டேட்டஸும் போயிட்டு இருக்கு இல்லையா உயிருக்கு உயிர் உயிர் இருந்தால் தானே உயிருக்கு உயிர் சொல்றது உயிரே வந்து அவுட்டு பொய் மாயும் அப்படிங்கிற உயிருக்கு உயிர்ங்கிற வார்த்தையும் என்னதுன்னா விஷயம் புரிஞ்சாச்சு வஸ்து புரிஞ்சு அந்த வஸ்துவுக்கு வஸ்துன்னு கூட சொல்ல வேண்டியிருக்கு பேசுறதுக்காக அது வார்த்தையே தேவையில்லை அது அதை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வத்தையும்ினாமே சொல்லாம் கடைசியில் என்னதான் மிச்சம் ஒண்ணும் இல்லைங்கிறது என்ன என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட முடியாது வந்ததுனால அது சூன்யும் அல்ல சூன்யம் கிடையாது வந்து பிரம்மன் வந்து சூன்யம் வந்து நம்மளால் பார்க்கப்படுறது ஞாபக உச்சு சூன்யம்ங்கிறது பிரமேயமாக இருக்கு பிரம்மன் பிரமேயம் கிடையாது ஞாபகம் மறந்துவிட்டு விடாது அதனால தான் வந்து பாழே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் அறிய காணேன் என்ற மகன்மதி தெளிய சொல்வார் என்று கைவில்லை நவநீதத்தில் அந்த பாழே அறிகின்ற நீ இருக்கிறாயே நீ பாழா நீ பொருளா பாழா மௌனம் அடங்கு என்னது சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே சுத்த மெளனம் என்பால் தோன்றின் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் தாய்மாரம் ரொம்ப அழகாக அடிப்படுது சுத்த மௌனம் எனக்கு சித்தம் மௌனம் ஆயிடுறது வாக்கு மௌனம் ஆயிடுறது செயல் மௌனம் ஆயிடுது மௌனம்னா என்ன இது பாட்டுக்கு ஏதோ பேருக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அது ஒன்றும் வாக்கு செயல் மௌனம் வாக்கு மௌனம் சித்தம் மௌனம் எப்போ சுத்த மௌனம் அது பேர் மௌனம் பேர் வச்சிருக்காரு என்ன அழகான வார்த்தை சுத்த மௌனம் மற்றதுலாம் என்ன மௌனம் தெரியறது இல்லை சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராமரமே அப்போ இது புரிஞ்சது அப்போ அந்த அந்த உபனிஷன் எல்லா மந்திரத்திலும் இப்படி சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்கும் இருக்கப்பா இது கௌண விர்த்தியா பவிஷ் விரத்தியா ஏவம் உத்தம் வஸ்து நாஸ்தி அதம் மிருல்லோக விஃபுலிங்காத்தியை யா சிருஷ்டி அந்நா சிறு அந்நியா அந்நாச்சோதித்தா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த சக்காரத்தை வந்து போட்டா சொல்லி தூண்டி இருக்குன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் எடுத்துக்கலாச்சி வேண்டாம் உதித்தா உதித்தானா உத்தா சிருஷ்டி வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருக்கப்பா சிருஷ்டி ஒரே மாதிரி சிருஷ்டி எல்லா புசத்துலையும் இருக்கா என்ன பிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எல்லா ஸ்ருத்தியும் ஒரே மாதிரி சொல்றது ஆனா வந்து சிருஷ்டியை ஒரே மாதிரி சொல்லலை சிருஷ்டியை ஒரே மாதிரி சொல்லாததுனாலேயே சிருஷ்டியில தாற்பயம் இல்லை சிருஷ்டில தாற்பயம் இல்லைங்கிறது பிரம்மசூத்திரத்தில் விசேஷமா நிரூபணம் பண்ண விட்டுருக்கு ஸ்ருதிக்கு சிருஷ்டில தாற்பயம் இல்லை உபனிஷத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டி வாக்கியங்கள் நமக்கு தாத்பரியம் இல்லை அது வந்து என்னென்னா அது அணுவாதம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரமம் சொல்கிறது அவ்வளோதான் நமக்கு தெரியல எப்படி உண்டாச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சுங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அப்புறம் மெய்ப்பொருள் எதுங்கிற கேள்வி இருக்குது ரெண்டு கேள்வி இந்த சிருஷ்டி எப்படி உண்டாச்சு நான் எதனால பிறந்தேன் இப்படி நிறைய நீ பிறந்திருக்கேன்னா எதுக்கு நிறைய நான் பிறந்தேன் நீ விஷயம் புரியலைன்னா நிறைய தரம் ஏன் பிறப்பேன் அப்போ இந்த மாதிரி சிருஷ்டி விஷயங்கள் அவதாரம் தான் அதனால அவ சார அவராயம் கிரகணாயிர அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக தாற்பரிய அவபோதாய அவபோதாய நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றது இப்ப வந்து படிக்கிற போது நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு பாடம் எல்லாம் ஒன்று ரெண்டு எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஆப்பிளை வச்சாங்க இது ஒன்று அது படத்துலேயே போட்டு ஒரு ஆப்பிள் அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் டூ பனானாஸ் அப்புறம் ஒன் ஆப்பிள் அப்புறம் வந்து என்னது த்ரீ ஆரஞ்சுகள் த்ரீ ஆரஞ்சஸ் இப்படி வாழைப்பழம் அந்த பழம் சாப்பிட்ற சமாச்சாரம் சொல்லிடுது நம்பரை போட்டு அதாவது ஒரு தனியாக பிரித்து பிரித்து வச்சு இது த்ரீ இது ஃபோர் அப்படின்னு பாடம் படித்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ இப்போ நமக்கு ஒன்றுன்னா அந்த ஆப்பிள் ஒன்னா ஞாபகத்துக்கு வரும் அங்க வந்து தாத்பரியம் எதுக்கு நமக்கு ஆப்பிள் தாத்பரியம் இல்லை இல்லை ஒன்று ஒண்ணுங்கிறத கத்துக்கிறதுல தாற்பம் ஒன்றுங்கிறத கத்துன்றாச்சுன்னா ஒன்றுன்னா நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாமே அஞ்சு வாழை மரம் அஞ்சு வாழைமரம் ஒரு பத்து வாழைப்பரம் உண்டாப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த புத்தகம் ஏதோ பழனில் போட்டுருந்து ஏன்னும் வாழைப்பழங்களை பத்துனால் இது வராது அப்படின்னு நான் சொல்லுவோம் சொல்ல வேணும் பத்து வாழைப்பழம்னா பத்து நமக்கு பத்துங்க தெரிஞ்சாச்சு இப்போது பத்தை எதில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் பத்து சேரை கொண்டா சொல்லலாம் பத்து வாழைப்பழம் கொண்டா சொல்லலாம் பத்து ஃபேனை போடுங்க என்ன சொல்லலாம் ஆனால் அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தோம் அதுக்கப்புறமும் வந்து திரும்ப திரும்ப இப்போ பல்ல கொடுத்துருக்கும் முதல்ல இது ஒரு மெத்தட் இன்னொன்று ஒன்று இதெல்லாம் புஸ்தகத்தை பார்க்க வேண்டாம் ரெண்டு மூணு நாலு கையை மடக்கி மடக்கி கற்றுக் கொடுக்குறோம் சொல் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்படி கற்றுக் கொடுக்குறோம் முடியல கூட நம்பரை போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்படிலாம் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு ஏ நாலுன்னா எவ்வளோ இருப்பா ஒன்று ரெண்டு மூணு அப்படி சொல்லிட்டு இருப்போம் பதிஞ்சு அதுக்கப்புறம் நாலுன்னா பதினஞ்சு பேர் அதுக்கப்புறம் நம்பர்லாம் கையைக்கால்லாம் எண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம் என்னெல்லாமோ சொல்லி கொடுத்தாங்க மருந்து போய்ட்டு அப்படின்னா இது மாதிரி நிறைய மெத்தர்டு நட்சத்திரமெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா அஸ்வதி பரணி கார்த்திகரோகிணி மிருகசீகிருஷ்ணன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இதெல்லாம் படிக்கணும் ஒரு காலத்தில் அஸ்வதி பரணி கார்த்திகரோகிணி மிருகசீகிருஷ்ணன் திருவாதிரை புனர்பூசம் இதெல்லாம் உட்காந்து சொல்லி அப்புறம் பிரபவ விபவ சுக்லா பிரமோதூத பிரஜோத்பத்தி ஆங்கீரச எல்லாம் வருஷமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்பெல்லாம் சொல்லித்தர் காலத்தில் ஸ்கூலில் தமிழ் வருஷங்கள்லாம் சொல்லி தருவாங்க சம்ஸ்கிருத்திலாம் இருக்காது தான் வருஷம் வருஷங்கள்லாம் சொல்லுவாங்க அப்புறம் மாதம் சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு ராசி வேலை சொல்லுவோம் சித்திரமேஷம் வைகா சிஷபம் ஆணி ஆவணி சிம்மம் புரட்டாசி கண்ணி ஐ பசித்துலாம் கார்த்திகை அதே மறந்துருக்கு மார்கழி தனுசு தை மகரம் மாசி கும்பம் பங்குனி மீனம் அப்படி படிக்கணும் இப்படி படிச்சா எல்லாம் இத்திரும் மாதிரி எல்லாத்துக்கும் கணக்கெல்லாம் சொல்லுவாங்க நிறைய எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அவங்க சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றது அப்படி சஸ்காரமா போயிட்டு பாருங்கால வைந்திராட்சியை சொல்லு விஷ்ணு சாசன சொல்லு அதை சொல்லு விளையாடாதிங்கா ஜெயி சிருஷ்டிரியா சோதித்தான் நெச்சா அந்நா அந்நா சிருஷ்டி உக்தா அது சாஸ்திரத்தில் சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை அதனால தான் பஞ்சபூத பா பஞ்சீகரணம் சொல்கிறது இதில் பஞ்சபூத சிருஷ்டி சொல்கிறது தைத்திரியோபுரிஷத்தில் மூணே பூத சிருஷ்டி தான் தேஜோபர்னானி அப்படின்னு சொல்லி தேஜஸ ரெண்டு விட்டுடுது ஆகாச வாயுவை விட்டுட்டு மூணு பூதத்தை மாத்திரம் பேசுகிறது சாந்தோக்கியம் ஆக இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா பிரம்மன்ல தான் தாத்பரியம் சிருஷ்டில தாற்பயம் சிருஷ்டி உதித்தா உத்தா சகா உபாய் அது எதுக்குன்னு கேட்டா இந்த பேதம் எல்லாம் இருக்குல்ல கண்ணா ஆமா இப்படி சொல்றது பாடம் நடத்துகிற போது சொல்றது பாத்தியா அங்க ஒரு குடத்துக்குள்ள ஒரு ஆகாஷம் இருக்கு ஆமா இந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாஷம் இருக்கு ஆமா அந்த பெரிய குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா ஆகாஷம் இப்போ குடத்துக்குள்ள குடத்தை பத்தி சொல்றதுல தாற்பயமா ஆகாசத்துல தாத்யமா இந்த ஆகாசம்லாம் இந்த ஆகாசத்துக்கு வேற இருக்கோ இல்லை அப்படின்னா என்ன இத்தனை சொன்ன பாடம் எல்லாம் எதுக்குன்னா ஆகாஷா ஏகா இது போதனார்த்தம் ஆகாஷா ஏகா இது போதனார்த்தம் உபாய் உத்தான் அது மாதிரி ஒரு சொன்னோம் அதே மாதிரி பார்த்தேன் உனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு ஆமன் அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு ஆமா அதுல இல்லை உடம்பெல்லாம் வேற வேறையா இருக்கு ஆமா மனசெல்லாம் வேற வேறையா இருக்கு ஆமா புத்தியும் கூட வித்தியாசமா இருக்கு வேற வேறையா இருக்கு ஆமா ஆனால் இந்த அகம்ங்கிறது எல்லாருக்கும் உன்னா தானே இருக்கு ஆமான் அப்போ அகம் வேறையா உண்ணான் யோசிக்க ஆரம்பித்தானா இல்லையா அதான் உப்பாயாக சொல்லிக் கொடுக்கறதுக்கான முறை அத்தியாரோக அபவாத பிரக்ரியா இது பேர் சிருஷ்டி பிரக்கிரியா பிரக்ரியான மெத்தட் சொல்லி கொடுக்கறதுக்கான கிரமம் இது அதுக்கப்புறம் விஷயத்தை புரிய வச்சாச்சுன்னு சொன்ன அப்புறம் எடுத்துட வேண்டியது வந்து பூஜை பண்றோம் பிள்ளையார் பூஜை வரப்போறது எல்லாம் ஆனந்தமாக பூஜை பண்ணிட்டு என்னென்ன வந்து தண்ணியில் கரைச்சுடப்பா முடிஞ்சுது அடுத்த வருஷம் புது பிள்ளையார் பண்ணிக்கலான்னு முடிச்சுடும் கரைச்சும் சில பேருக்கு அதில் கூட அபிமானம் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த பிள்ளையார் இதை வச்சுருந்தே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழிமையா பண்ணிருந்தான் இதை வந்து கரைக்கிறதுக்கு மனசே வரலன்னு மனசு வரலன்னா நீ மகா ஆனந்தமா கரைச்சும் அதுதான் அது மாதிரி சிருஷ்டியோட தா பூஜையோட தாற்பயம் என்னன்னா சித்த சுத்தியில தான் தாத்பரியம் சித்த சுத்திக்கு தான் பூஜையே நம்ம அப்படி தான் மாட்டின்னு விட்றோம் அப்புறம் கடைசியாக யமதர்மராஜா கூப்பிடுறாருன்னு வச்சு பாப்பா போகலான் ஐயோயோ இது ரொம்ப நல்லா இருக்கு ஆசிரமம் நல்லா இருக்குது இதெல்லாம் இருக்குது வேளா விளைச்சு சாப்பாடு கிடைக்கிறது பூஜை இருக்குது எல்லாம் இருக்குது இன்னும் குறைச்சல் இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே இருக்கவும்லாமல் அதெல்லாம் இல்லை போர் இருந்தது வா இன்னும் நிறைய வே மத்தாள்னா வரணும் அதனால் போயிட்டு வா பகவான் யமதர்மராஜா கூட்டிட்டு போயிடா இன்க்ளூடிங் மட்டாதிபதி நான் வச்சு வீட்டாதிபதியா இருந்தாலும் சரி நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் ரொம்ப நல்லா சௌகரியமாக இருக்கு என்னத்துக்கு என்ன கூப்பிடுறேன் அங்கேயும் அங்கே போய் என்ன இருக்க போறதோ தெரியல போறோம் அடுத்த ஆண்டு சாமி கூப்பிடுறேன் இல்லையா உபாய சோபத்தா சஹா உபாயும் சஹா உபாயகா அவத்தா சங்கராச்சாரியம் அடிக்கடி கோட் பண்ணுறாரு உபாய சோவத்தாராய உபாய சோவத்தாராய புரியுறதுக்காக சொல்லியிருக்கப்பா அது உபாயந்தானே தவிர அதுவே தாத்பரியம் இல்லை கதஞ்சன பேதா நாஸ்தி கத கதாச்சன பேதா கதஞ்சன பேதம் நாஸ்தி ஒருபொழுதும் பேதம் இல்லை காலத்திலையேபி பேதோ நாஸ்தி ஆனால் புரியாது இப்போ இருக்கிற காலமே பேதம் காலமே பேதந்தானே வர்த்தமான காலம் பூத காலம் பரிஷத் ஆனால் காலத்துக்குள்ளே பேதத்தை நாம் கற்பனை பண்ணுறோம் கிரியேட் பண்ணுறோம் நம்ம ஒரு காலத்தில் இந்த இடம் இப்படி இருந்தது தேசத்தில் பேதம் பண்ணுறோம் தேசபேதம் பண்ணுறோம் கால பேதம் பண்ணுறோம் அந்த தேசம் இந்த தேசம்னு பேதப்படுத்துகிறோம் தேசத்தை பேதப்படுத்துகிறோம் ஆனால் ஒரு பேதமும் வாஸ்தவமாக கிடையாது இது முழுக்க ஏன் வச்சுங்கோ இது பல அர்த்தத்தில் சங்கராச்சாரியர் நிறைய சொல்றார் ஒருத்தர் சொல்றா இல்லை இல்லை ஒரு ஒரு ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு ஒரு பிரக்கால் கல்பத்தில் இருந்துதான் வச்சுப்போமே அப்படின்னா எந்த கல்பத்தில் இருந்தாலும் இதுதான் கதை எல்லா கல்பத்திலையும் பிரம்ம ஐக்கியம் சொல்லியிருக்கா இல்லையா அது ஒத்துக்கிறீன் இல்லையா அப்போ எல்லா கல்பத்திலையும் சிருஷ்டி பேதம் வேணா இருக்கு ஐக்கிய பேதம் சொல்லலையே ஆகவே நீ எந்த கல்பத்தில் சொன்னாலும் சரி அப்போ அதுக்கு ஒரு சமாதானம் கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க பூர்வ பக்ஷிகள் உபரிஷத்துல ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி கல்பத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லி அர்த்தம் ஆகவே கல்பங்கள்ல என்ன பேதத்தை நீ பேசினாலும் கூட இந்த பேதம் வாஸ்தவம் கிடையாது நாஸ்தி பேத கதஞ்சன அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சரி அப்போ அப்ப நான் இது ஒரு வார்த்தை கேட்கலாம் ரெண்டு சொல்றேன் நீ இதுல தாற்பயம் இல்லைன்னு சொன்னா அது வியர்தமா போயிடுவேன் வியர்த்தம்னு நாங்கள் சொல்லலை கர்ம காண்டத்தையோ உபாசனா காண்டத்தையோ நாங்கள் அதுல தாத்பரியம் இல்லைன்னு தான் சொல்றோம் வியர்த்தம் சொல்ல அந்த உபதேசம் வந்து வேண்டி இருக்கு அது ஒரு ஸ்டெப்பு படி அதுவே அந்தியமான பரமார்த்தம் நீ நினைக்க கூடாது இதுதான் கருத்து இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் காரியம் மமோ உபாசனோபதி கம்பஜா இப்ப இன்னும் அதை விளக்கி சொல்ற அப்பன்னா சாஸ்திரத்துல எல்லாம் இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து பூஜை பண்ணு அதை பண்ணு இதைப் பண்ண சொல்றீங்களே இதுதான் அபேதத்துல தான் பரம தாத்யம்னா பேத என்ன பிரயோஜனம் அதே வேதம் தானே இதை சொல்லி இருக்கு அதனால் இப்போ இவங்க என்ன பண்ண நிறைய பேருக்கு இந்த சொல்கிறது ஒன்று இல்லையா இமோஷ்னல் அது மாதிரி இந்த துவைத்திகள் சிஸ்டா கொஞ்சம் இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லி இன்னும் வரப்போகிறது பார்ப்போம் அவங்களுக்கு என்ன நமக்கே பாருங்க என்ன இருந்தாலும் வந்து அந்த பேத புத்தியை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா அது என்னென்னா எப்படி இருந்தாலும் வந்து அந்த உயர்ந்த தாழ்ந்த மனோபாவத்தை வச்சுக்கிண்டு நான் வந்து நாயேமே இங்கு உகந்து ஒரு பொருளாக விஷயத்து கீழே போய்டும் குழிக்குள்ளே போயிடும் அது வந்து கொஞ்சம் கூட அகம் ரெக்ஷரிவா ரொம்ப கர்வமாக இருக்குதுப்பா இது என்ன அதான் இந்த இது சொல்கிறது உண்டு அந்த ஒரு ச ஒரு அத்வை விசிஷ்டா ரெண்டு சுவாமிகள் பார்த்துட்டாங்கன்னா பார்த்தா பொருள் அத்வைத்தி துவைத்தியை பார்த்துட்டாங்க இது என்ன எழுதுன்னா இவர் எழுதினார் செவத்தில் எழுதினாரான் தாசோகம் இவர் இவர் எழுதுற எழுதிட்டார் முதல்ல அத்வைத்தி எழுதினாராம் செவத்து இது எழுதாமல் இருந்துருக்கலாம் போயிட்டு போகுது நமக்கு சொல்கிறதுக்காக எழுதிருக்காங்க சோகம் அப்படின்னு எழுதிட்டார் சோகம் அப்படின்னு அந்த பிரம்மே நான் அப்படின்னு செவத்தில் எழுதிட்டார் பார்த்தா விஷயத்த அந்நியாயம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு தா போட்டார் தா சோகம் நான் கடவுளின் அடிமை சோகம் சகாஹம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கடவுளே நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அந்நியாயம் இப்படின்னா பண்ணுறான் பார் பாபி அப்படின்னு சொல்லி சோகம்னு சொல்கிறான் பார் அனந்த கல்யாண குண சம்பன் எங்கே லக்ஷ்மி பதி எங்கே இவன் ஒன்றுமே இல்லாத ஆள் இவன் எங்க அல்ப புத்தி இவன் அவனும் ஒன்னா இன்னும் அநியாயம் பாருது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தாசோகம் அப்படின்னு போட்டார் இவர் பார்த்தார் இவனுக்கு இன்னும் ஞானமே வரல மாண்டிய காரிலேயே படிக்கிறதில்ல ஆ அதனால பார்த்தார் பக்கத்தில் இன்னொரு சா போட்டார் சதாசோகம் எப்போ நான் பிரம்மன் தான் பார்த்தேன் என்னடா இவர் எப்படி பண்றாருன்னு பக்கத்தில் இன்னொரு தாவம் போட்டான் தாசாசோகம் அடிமைகளின் அடிமை தாய்மாரவர் சொல்றார் இல்லையா உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமும் அது மாதிரி தாச தாசோகம் அப்படின்னு போட்டேன் இது எங்கே முடிகிறது போட்டுட்டே இருக்க வேண்டியதான் சதா சதாசோகம் நான் எழுத வேண்டியது போட்டுட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா இந்த விசிஷ்டாத்தியத்தில் இந்த பணிவுங்கிறது ரொம்ப அதிகமாகவே தெரியும் தாச தாசோகம் தான் ஆனால் வந்து கால கால்பட்ட ஒரு ஒருவர் அனுபவிச்சு சொல்றேன் தாச தாசோகம் அடிமையை நான் அடிமை அதான் சொல்லுவோம் நிறைய ஜோக்க உண்டு தண்டம் அப்படின்னா தண்டத்துக்கு தண்டம் இந்த மாதிரி நிறைய சொல்றது எதுக்கு நான் வகுப்புறம் எங்கிட்டே போருங்க நல்லா இருக்கு அப்படின்னு அங்கேயே தரிசனப்பட்டு போயிடுவாங்க முடியாது அதனால அப்படி முன்னாலே வச்சிருக்காது என்ன இங்க வரணும்னா கொஞ்சம் உள்ள வரணும் அப்ப இது வந்து பக்குவப்படுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்கே தவிர அதையே நீ பிடிச்சிக்க அது நல்லா தான் இருக்கும் தர்மமாக வாழ்ந்தால் எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும் ஆகையினால நீ தர்மத்திலயே பிடிச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது நீ மேலே வரணும்ப்பா அதுக்காக வேதம் அணுக்கம்பையாக படி படிப்படியாக உயரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உண்மையை நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆசிரமமாக த்ரிதா இந்த இடத்துல ஆசிரமஹான்னா அப்படின்னு ஆசிரமஹான் சொன்னா எந்த ஆசிரமம் கேட்கப்படாது கிரகஸ்தாசிரமா பிரம்மச்சரியா வானப்பிரஸ்தாசிரமும் அவங்க லாங்குவேஜ் ஸ்டைல புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசிரமா சாதாரண ஆசிரமம்னா என்ன ஆசிரம பரிகார ஸ்தலம் அதாவது இன்னும் சொல்ல போனா பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் என்ன அர்த்தம் சொல்லணும்னு தெரியுமோ அதாவது சிரமம் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை முறைமை ஸ்ரம ரஹித கிரமஹா சிரமம் இல்லாதது நான் ஏதோ ஒரு புத்திரம் படித்தேன் அது எவ்வளவு லட்சணம்லாம் இருக்கு பார்த்தா தெரிஞ்சு போய்டு ஆஸ்ரமஹ ஆ சமந்தா சிரமா இல்லை பூர்ணமான சிரமம் எங்கிருக்குமோ அதுக்கு பேர் ஆசிரமம்னா அது சாமியாருக்கு மாத்திரம்தான் அதுவும் ஞானம் இல்லாத சாமியாருக்கு தான் கிளாஸ் இல்லைன்னா ஆசிரம்தான் வகுப்பு இல்லைன்னா வகுப்பு இருந்துட்டா வேதாந்த விசாரம் இருந்துட்டா இருந்ததுக்கு காரணம் வேறச்சரியம் என்ன குழப்பம் இல்லாத வாழ்க்கை முறைக்கு ஆசிரமம் என்று பெயர் அது சொல்லலாம் சிரமமே இல்லைப்பா எல்லாம் வந்து பாருங்கள் காலம்பு இந்த பசங்களாம் போய் பாருங்க எல்லாம் கரெக்டாக பார்க்குறேன் இன்னைக்கு காலம்புற நாலே காலுக்கு வந்து ஒரு பையன் வேதம் சொல்லிகிட்டு இருக்கான் உப்பிச்சாடும் நாலே கால் மணிக்கு ஒரு பையன் வந்து வேதத்தை சொல்லி உட்காண்ட்ருக்கான் அப்போ இன்னும் இன்னொரு பையனை பார்த்தா அவனு பார்க்குறேன் அவன் அஞ்சு மணிக்கெலாம் வந்து சந்தாந்து கொண்டு உட்காண்ட்ருக்கான் இதில் பார்க்கறதுக்கே இந்த சூழ்நிலையை பார்க்குறதுக்கே நல்லா ஆனந்தமாக இருக்கு அது சொன்னா பசங்க பயப்படும் அதெல்லாம் இருந்து தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு தெரியும் காலமரத்துலேருந்து என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல காலமாக எழுந்து முழுக்க விடாது என்ன பண்ணுறது இங்கே போகலாமா இங்கே போலாம் நாயா இந்த நம்ம அப்படி போகிறது அப்போ வந்து நமக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறது தெளிவாரு ஆயிரம் ஒரு ஒரு ஆசிரமத்துக்கும் தர்மம் இருக்கு ஆக நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது குழப்பம் கிடையாது கான்ஃப்ளிக் கிடையாது இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு கூட கிடையாது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சன்னியாசாசிரமத்தை கடைபிடிக்க முடியுமா பண்ண முடியாது அந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது குழப்பமே இல்லை தர்மசாஸ்திரமே குழப்பம் இல்லாத வாழ்க்கைக்காக அனு அனுகிரகம் பண்ணப்பட்டது தான் ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கு வந்து பல விஷயங்களில் பக்குவம் வர்றதில்லை ஆகையினால ஆசிரமாகனா அதிகாரிணா சாதகாக அப்படி போட்டு சாதகாக அதிகாரிணா மூன்று விதமாக இருக்கிறார்கள் நம்ம அன்னைக்கே ஒன்னா சொன்னேன் மந்த அதிகாரிக்கு ஈஸ்வரனை எப்படி சொல்லணும் மத்தியம் அதிகாரிக்கு எப்படி சொல்லணும் உத்தம அதிகாரிக்கு எப்படி சொல்லணும் மந்த அதிகாரிக்கு நிமித்த காரணமாக ஈஸ்வரனை உபதேசம் பண்ணு மத்தியம் அதிகாரிக்கு அபிந்த நிமித்தோபாதான காரணமாக ஈஸ்வரன் உபதேசம் பண்ணு உத்தம அதிகாரிக்கு விவர்த்தோபாதான காரணமாக பிரம்மனை ஈஸ்வரன் உபதேசம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எரிதும் உபாசத்தைன்னு சொல்லி எல்லாத்துலேருந்து அவனை பண்ண வை சன்னியாசம் சந்யாசம் வாங்கிக்கிறதுலேயே ஒரு இது இருக்குது மூணு தலம் ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு விதம் இருக்குது இந்த மூணு மொழி இருக்கும் அது ஒன்று எடுக்கணும் அது வந்து ஒன்று அதில் பல அர்த்தம் இருக்குது என்னன்னு கேட்டாஸ் குரு சாஸ்திரம் விட்டுவிட்டேன் விதிஷா சந்நியாசமா இருக்காது விதிஷா சந்யாசத்துல மூணு ஓணம் அதுக்கப்புறம் வந்து வித்யாத் சன்னியாசம் தான் இருக்கணும் அப்ப விதிஷா சன்யாசத்துக்கு வேற இருக்கணும் நமக்கு விதிஷா வித்யாசம் புரியல விவதிஷாசன்யாசத்தில் காமக்ரோதம் லோகம் மோகம் மதமாதரியம் அது எடுக்கணும் இந்த காமக் குரோதம் லோகம் மோகம் மதமாத்சரியம் இருக்கு இல்லையா அதை எடுக்கணும் அன்னைக்கு கூட சொன்னேன் எனக்கு மறந்து போயிடும் என்னன்னு எல்லா இடத்துக்கும் வச்சு கூட ஜெகதிருஷ்டி ஜீவதிருஷ்டி ஜீவ ஜீவஜீவேதிருஷ்டி என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த மூணுக்கு பொருத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் இது ஒன்று சொல்லி இருக்கிறார் அதில் எல்லாத்துலேருந்து விடுவிக்கிறது சர்வத்பசம்ஹாராங்கில இருந்தும்ாரமார்த்தண்டுேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் சாப்பாடு இருக்கும் நமக்கு வாழ்க்கை பண்ண முடியும் எப்பும் பலமாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த புற வாழ்க்கையும் தேவை அது மறுக்க முடியாது நம்ம எந்த ஒரு அறிவில் பலமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அறிவுக்கு தகுந்த புற வாழ்க்கையும் நமக்கு தேவைதான் அது மறுக்க முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் புற வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஞானத்தில் பலமாக இருந்துருவோங்க அது ரொம்ப சிரமம் எந்த ஒரு வாழ்க்கையில் நாம் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறை இருந்தால் தான் அது முடியும் அதனோட சந்தேகம் இல்லை ஆனால் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம உடம்பு மனசு செட்டாக இருக்குது அதனால் என்னென்னா ஞானம் ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது அதனால சில பேருக்கு அதில் ரொம்ப பலமாக ஆக அந்த வாழ்க்கையை தேடி போகிறார்கள் ஆசிரமம் கூட வேண்டாங்களா இதெல்லாம் இந்த சட்டத்துலேயும் வேண்டாம் இதுலேயும் நமக்கு நிறைய சுதந்திரம் இல்லை நான் சந்தேகம் இல்லை அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை எனக்கு இந்த மாதிரி சட்டக்கூட டிஸ்ட் நமக்கு சுதந்திரம் கிடையாது ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கை ஆனால் அது உயர்ந்து தான் அதில் ஒன்று தாரம் ஆனால் ஆனால் கிடையாது அந்த நிஷ்டைக்காக நல்லா இது பண்ணுறதுங்கிறது அக்செப்டு ஆனால் இங்கே இருந்தால் இது ஒரு சட்டம் இதுக்கு ஒரு தார்மம் தர்மம் அதெல்லாம் இருக்கிறது அதுக்கு அது இது வந்து கிரியேட் பண்ணுறதுனா அதிகாரி பேதம் இருக்கேன் அதுக்காக தான் ஹீன மத்தியம உத்தம இருக்கே போயிடலாம் இதுக்காக சொல்றேன் விஷயம் புரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கேங்க இதுதான் சொல்றாரு பருவம் ரொம்ப அழகாக அணுகம்பையா சுட்டி உச்சத்தை அணுகம்பையா அணுகம்பையாசன உபதிஷ்டு நம்மளெல்லாம் கருணையோட பேசியிருக்குப்பா ஆனா துவைத்திலே இருக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணல அத்வைத ஜான நிஷ்டை அடையணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் உபதேசம் பண்ணியிருக்கு ஆனா அதிகாரி பேதத்தை தகுந்த மாதிரி அப்படி பேசிருக்கு ஹீன ஆசிரமாக மத்தியம ஆசிரமாக உசிரமஹா இதாஹா மூன்று வகையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் காரியம் ஒழுங்கா பார்த்திருக்கியா நீ பூர்ணமா பார்க்காம ஒட்டையே சொல்லக்கூடாது என்ன இவ்வளவு அழகா சொல்லுவோம் ஜாதிவாதத்தை ஒத்துக்காத இல்லை ஆனால் ஜாதிவாதம் மித ஜாதிக்கம் நபவ் ஜாதிவாத வியவஹாரிசத்தியம் நது பாரம்திக சத்யம் அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பரிசிரமீன மத்தியம்திருஷ்டய மன அடங்க ஆரம்பிக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் உதடு கூட அசையான்னு சொல்லுவான் என்ன உபாம் ஸ்தூல ஜபம் சூக்ஷ்ம ஜபம் காரண ஜபம் இப்போ ஏன் இங்கே வந்து ஸ்தூல ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா இவன் ஜபம் பண்ணுறா பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் அதில் அப்படி அப்படியே ஜபம் பண்ணுறது தூக்கி போயிட்டான்னா என்ன பண்ணுறது அதனால வந்து ஆசிரமத்தில் இது போகும் ஆசிரமத்தில் இப்படி இருந்தால் தான் அது எடுத்த உடனே வந்து அதில் அப்படி சொல்லியிருக்கேன்னா அது வந்து இங்கே செடி வராங்கப்பா அங்கே அப்படி சொல்லியிருக்க வாஸ்தவம் இது வந்து பொது இடம் பொதுவாக இருக்கிற போது எல்லாரும் சேர்ந்து பண்ணுற போது ஸ்தூலமாகத்தான் நிறைய பண்ணி ஆகணும் சூக்ஷமாக நான் பண்ணுறேன்னு சொன்னால் யார் யாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது என்ன அது வந்து அந்த அதை செக் பண்ணவும் கஷ்டம் அது ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் வந்து பக்குவம் இருக்குது பக்குவம் இல்லைங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கண்ணாடியை போட்டால் டாக்டர் கண்ணாடியை போட்டு தெரியுதா தெரியுதா கேட்டுகிட்டே எனக்கு தெரியுறதா இல்லையானு அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறதா கேட்டால் என்ன அது மாதிரி அங்கே ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டர்கிட்ட போன வெட்னரி டாக்டர் போயிட்டு பாக்கிற பாருங்க மிருகத்துக்கு தான் போயிடுமாட்டி உனக்கு பக்குவம் இருந்தால் நீ நம்ம சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு சாஸ்திரம் வந்து கிளீனாக தான் வச்சிருக்கு சாஸ்திரத்தை ஒட்டி போனால் நமக்கு அது எப்படி வாழணுங்கிறது நமக்கு புரியதான் செய்யறது ஹீன திருஷ்டையா மத்தியம திருஷ்டையா உத்கிருஷ்ட திருஷ்டையா இது ஆசிரமாக திரிவிதாக உபாசனை விளக்கம் மேலும் அணுக்கம்பையா நீங்க எல்லாம் பன்னெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதை பக்தி யோகத்தை ஒப்பிட்டு பார்க்க என்னெல்லாம் பக்தி சொல்றோம் சாதன பக்தி சாத்திய பக்தி சித்த பக்தி ஏகரூபக்தி அநேக ரூபக்தி ही, நான் சொல்றோம் இல்லையா அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மூன்று மணிக்கு வகுப்பு அடுத்த வகுப்பு ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி हरी ओ, आदि ரி ஓம் ஆகுநாஸ் ஜகன்மாத்தீவிக்கீ சூஸ்வீ